பாடம் அறுபத்தி நான்கு நேர்மையான வழியில் சம்பாதித்து கட்டளை வழியில் செலவு செய்கின்ற நன்றியுள்ள பணக்காரரின் கூறுகின்றான் ஒருவர் தர்மம் செய்து அல்லாஹுவை பயந்து நல்ல செயலை உண்மைப்படுத்தினால் அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு அதாவது சொர்க்கம் செல்லும் வழியை நாம் வகை செய்வோம் தொன்னூற்றி இரண்டாவது அத்தியாயம் 5 முதல் ஏழு வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவன் தன் பொருளை தன்னை தூய்மையாக்கிட வழங்குவான் உயர்வான தன் இறைவனின் திருப்தியை விரும்பிய தவிர நன்றி கூறப்படத்தக்க அருள் எதுவும் அவனிடம் எவருக்கும் இல்லை மேலும் அவன் திருப்தி அடைவான் தொன்னூற்றி இரண்டாவது அத்தியாயம் பதினேழு முதல் இருபத்தி வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் அது நல்லதாகிவிட்டது நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு அதை வழங்கினாலும் அதுவும் உங்களுக்கு சிறந்ததே மேலும் அது உங்களை விட்டும் உங்கள் தீமைகளில் சிலவற்றை அழித்துவிடும் அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியதை நன்கறிபவன் இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்றாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் விரும்பியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை செய்தவர்களாகிவிட மாட்டீர்கள் நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான் மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி இரண்டாவது வசனம்